கவிதை பூக்களின் மனங்களோடு கலந்திருக்கிறோம் கவிதைகளோடு நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய கவிதை துரோகம் ஒருவருடைய அன்பு என்னும் பலத்தை நீ பலவீனமாக்கினால் உன்னுடைய பலவீனம் துரோகம் என்பதாகும் ஒருவருடைய அன்பு என்னும் பலத்தை நீ பலகீனமாக்கினால் உன்னுடைய பலவீனம் துரோகம் என்பதாகும் அன்பு ஈகோ என்னும் திரையை விளக்கினால் அன்பு என்னும் கடலில் சங்கமிக்கலாம் ஈகோ என்னும் திரையை விளக்கினால் அன்பு என்னும் கடலில் சங்கமிக்கலாம் இன்னும் நிறைய கவிதை பூக்களின் வாசங்களை ரசிக்கலாம் கவிதைகளோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம்